मूर्ति ீிாமூர்சுகேந்திர்பயனூத்திரம் யதீந்திரம் மேஷிகாபி வித்தியை பூர்ணமா பூர்ணமேவிஷ Mantra ிா மைத்தேயிபிரஞ்சாவது மோவாச்சனே பத்து காமா ஆமனஸ் காமா bhavati नवारे जायाय कामाय नवारे जायाय कामाय जाया प्रिया भवति जाया प्रिया भवति आत्मनस्तु कामाय जाया प्रिया भवति आत्मनस्तु कामाय जाया प्रिया भवति नवारे पुत्राणाम कामाय नवारे पुत्राणाम कामाय पुत्रा, पुत्रा प्रिया भवंती पुत्रा प्रिया भवंती आत्मनस्तु कामाय पुत्रा प्रिया भवंती नवारे विततस्य कामाय नवारे विततस्य कामाय विततम प्रियं भवति विततम प्रियं भवति आत्मनस्तु कामाय विततम प्रियं भवति आत्मनस्तु कामाय विततम प्रियं भवति नवारे ब्राह्मणक कामाय नवारे ब्राह्मणक कामाय ब्रह्म प्रियं भवति ब्रह्म प्रियं भवति आत्मनस्तु कामाय ब्रह्म प्रियं भवति नवारे क्षत्रस्य कामाय नवारे क्षत्रस्य कामाय क्षत्रं प्रियं भवति क्षत्रं प्रियं भवति आत्मनस्तु कामाय क्षत्रं प्रियं भवति आत्मनस्तु कामाय क्षत्रं प्रियं भवति नवारे लोकानां कामाय नवारे लोकानां कामाय लोकाः प्रिया भवन्ति लोकाः प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय लोकाः प्रिया भवन्ति नवारे देवानाम कामाय नवारे देवानाम कामाय देवाः देवा प्रिया भवन्ति देवाः देवा देवा प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय देवाः प्रिया भवन्ति आत्मनस्तु कामाय देवाः प्रिया भवन्ति नवारे भूतानां कामाय नवारे भूतानां कामाय भूतानि प्रियाणि भवन्ति भूतानि प्रियाणि भवन्ति आत्मनस्तु कामाय भूतानि प्रियाणि भवन्ति அரே காமா ஆமனஸ் காமா பிரி ஆ அே திர்டோத்திய மந்தவா நதிதாசிய மைத்தேய आत्मनोवा अरे आत्मनो दर्शनेन, आरे दर्शनेन श्रवनेन, श्रवनेन, मत्या विज्ञानेन इदं सर्वं அரே தர்ஷனேனே மத்தியா விஜானேனி யாஜ்வல்க்கியர் மைத்ரேய்கி ஆத்மஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் அவர் உபதேசிக்கிற முறை இப்படி இருக்கிறது அனாத்மா துக்கரூபம் அனாத்மாவில் வச்சிருக்கிற பிரியமே ஆத்மாவுக்காகத்தான் அனாத்மாவில் பிரியம் வச்சுருக்கோம் ஆகையினால் ஆத்மாவில் இருக்கிற பிரியத்தை பற்றி பண்ணி பார்த்தோமே ஆத்மா ஆனந்த ஸ்வரூபங்கிறது விளங்குகிறது அனாத்மா துக்கரூபம் அல்லது சுக ஆபாசம் அனாத்மா துக்கரூபம்னு சொல்லலாம் ஆனால் அது சொன்னால் நிறைய பேருக்கு இதாக இருக்கும் ஏன்னா துக்கத்தை எல்லாமே துக்கம்னா மனைவி கணவன் குழந்த எல்லாமே துக்கம் தேவர்கள் எல்லாமே துக்கம்னு சொன்னால் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் சுக ஆபாசம் அழகான வார்த்தை துன் இன்பம் மாதிரி இருக்கே தவிர இன்பம் கிடையாது ஆத்மா தான் ஆனந்த ஸ்வரூபம் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபா அனாத்மா துக்க ரூபகா அல்லது சுக ஆபாச ரூபா துன்ப வடிவம் அல்லது போலி இன்ப வடிவம் அல்ல ஆற ஆத்ம ஜானம் இல்லாமல் நம்ம செலுத்திர அன்பு எல்லாமே வாஸ்தவமே கிடையாது அஜானத்தோடு தான் இருக்கும் ஆத்மாப பத்தின ஞானம் இல்லாமல் கணவன் மனைவி பிரியமோ குழந்தைகள் பேரில் இருக்கிற பிரியமோ பகவான்கிட்ட இருக்கிற பிரியமோ எதுவுமே அதனால தானே சில பேர் ரொம்ப வருஷமாக கடவுளை கும்பிடுறாங்க திடீர்னு விட்டு விடுறாங்க என்னன்னு கேட்டால் என்னத்தை கும்பிட்டு என்ன கிடச்சிது ஒன்றும் கிடையாது அவர் வந்து பகவான் வந்து கல்லுங்கிறது புரிஞ்சுதுன்னா அவருக்கு வந்து ஒன்றும் அவருக்கு எல்லாம் பாவம் விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க அதனால்தான் கடவுளை மாற்றிக்கவும் செய்கிறாங்க ஓம்லேருந்து ஆமன் மாறி விடுறாங்க மாறு மாறுறதுக்கு காரணம் என்னன்னா விடுபடலை நம்ம பிள்ளையாறு முருகனெல்லாம் போறல ஐயப்பனெல்லாம் அதனால அங்கே போய் பார்ப்போம்னு பார்க்குறாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் சரி விவேகம் இல்லாமல் நாம் பிரியமெல்லாம் சரியே இல்லை அவகத்தத்தோடு தான் நம்ம பிரியமெல்லாமே இருக்கு நம்ம எங்க வச்சுருக்கிற பிரியமாக இருந்தாலும் அவிவேகத்தோடு இருக்கிறதுனால அதாவது பிரியத்தை பற்றி நம்ம விவேகமே பண்ணாததுனால பிரியம் வந்து மாறிக்கொண்டே இருக்குது ஆனால் பிரியம் மாறாத ஒரு இடம் அவிவேகத்தோடு இருந்தால் கூட பிரியம் மாறாத ஒரு இடம் இருக்குது அதுங்க என்ன ஆத்மாவில் இருக்குது மற்ற இடத்துல இருக்க அவிவேகத்தோடு தான் நம்ம பேர்லையும் பிரியம் இருக்குது ஆனால் நம்ம பேரில் இருக்கிற பிரியத்தை நம்ம விச்சாரம் பண்ணலை மற்றவர்கிட்ட இருக்கிற பிரியத்தை பற்றியும் விசாரம் பண்ணலை ஆனால் விசாரம் பண்ணின பிறகு தெரிகிறது அங்கே வச்சிருக்கிற பிரியம் இங்கே வச்சுருக்கிற பிரியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இது சகஜ பிரியம் சார்வத்ரிக்கீ பிரியம் நிருபாதிக பிரியம் அப்படிங்கிறது புரியுது சஞ்சலம் இல்லாத பிரியம்ங்கிறது புரியுது விசாரம் பண்ண பிறகு தான் இப்படி உக்காந்து நேரத்தை ஒதுக்கி பொங்கலை சாப்பிட்டு தூங்கியோ உழிச்சோ எப்படியோ பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கும் காலம்புற உடம்பு சரியில்லை கொஞ்சம் பரவாயில்ல எப்படியோ முடிச்சோ தூங்கியோ எப்படியோ விச்சாரம் விடாமல் பண்ணிகிட்டுருக்கோம் பொறுமையாக வெயில் இவ்வளோ தான் அடித்தாலும் சரி அதெல்லாம் பொறுமையாக விசாரம் பண்ணுறோம் அந்த குவாலிட்டி டைம் கொடுத்து என்கொயரி பண்ணுறோம் நேரம் ஒதுக்கி சிந்தனை பண்ணுறோம் இது ரொம்ப முக்கியம் இந்த நேரம் ஒதுக்கி எப்போவுமே தினமும் நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி நல்ல விஷயங்களை சிந்தனை பண்ணினா வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ரொம்ப அழகாக வாழ்க்கையை நடத்தலாம் அதில் யாதொரு சந்தேகமும் கிடையாது அப்போ கடைசியில் எல்லாம் படித்து நம்ம விஷயம் என்ன புரிஞ்சிட்டோம்னா ஆத்மாதான் ஆனந்த ஸ்வரூபம் அப்போ அந்த ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை என்ன பண்ணணும் அடையணும் அப்படி ஒரு வார்த்தையை போடும் ஆனந்த ஸ்வரூபமான ஆத்மாவை அடையணும் ஆத்ம பிராப்திகி ஆனந்த பிராப்திகி நாம ஆத்ம பிராப்தி ஆனந்தம் வேணும்னா என்ன பண்ணணும் ஆத்மாவை தான் அடையணும் ஏன்னா ஆத்மாதான் ஆனந்த ரூபமாக இருக்குங்கிறது ஆத்மாவில் இருக்கிற பிரியத்தினால தெரியுது நம்ம பேரில் இருக்கிற நமக்கு பிரியம் இரு நம்ம பேரில் நமக்கு பிரியம் இருக்கிறதுனால நாம் ஆனந்தமாக இருக்கோங்கிறது நமக்கு புரிகிறது அதில் தான் இங்கே ஒரு சூக்ஷம் இருக்குது சாஸ்திரத்தில் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மானந்தத்தை வந்து புரிஞ்சிக்க முடியுமே தவிர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இது ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க அனுபவிக்க முடியாது ஆத்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது அனுபவித்தால் அது ஆத்மானந்தம் இல்லை அனாத்மானந்தம் தான் எல்லாருக்கும் இந்த ஆத்மானந்தத்தை அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது அது எப்படி இருக்கும்னு கண்ணை மூடிக்கிறாங்க எல்லாருமே கண்ணை மூடின்னு தேடுறாங்க ஆஹா ஏதோ ஒரு பகவான் நாமத்தை பாடி கொஞ்சம் நேரம் இப்படியே இருக்கிறதுக்கு இருக்க அப்படி ஒரு ஒரு கிக்கு வரும் ஒரு ஒருத்தருக்கு கிக்கு அது மாதிரி இங்கே ஒரு கிக்கு வரும் கிக்கு எத்தனை நேரத்துக்கு நிற்கும்னா கிக்கை விரும்புகிறதெல்லாம் கிறுக்குன்னு அர்த்தம் அதனால அப்படியே ஒரு அது ஒரு அது ஒரு அது அதுக்காக தான் போகிறாங்க நிறைய இடத்துல வந்து எல்லாருமே ஒரு கிக்குங்கிறாங்க அப்படியே நாமத்தை சொல்லிகிட்டே இருக்க நம்ம ஆன்மீக விஷயத்தில் பார்த்தோமான அப்படியே சொல்லியிருக்கோம் ஒரு நிலை வந்து ஆ அதுதான் பிடிச்சோங்க அப்படின்னா பாருங்க பாருங்கள் பார்த்தீங்களா அதை விடாதீங்க அப்படியே அதை திரும்ப திரும்ப ரீகலெக்ட் பண்ணுங்க அதை ஸ்மிருதி ரூபத்துக்கு கொண்டு வாங்கும் அப்படி அதுலேயே இருக்கவர்கள் அதை நிறுத்தி அது இருந்துருந்து பழகிட்டேங்க வச்சுங்களேன் அப்புறம் அதுலையே நீங்கள் இருப்பீங்க அதில் இருந்துருந்து பழகிட்டா அதுலையே நீங்கள் இருப்பீங்க அதிகப்படுத்துவோம் இப்படிலாம் நிறைய ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இப்போ வந்து நம்ம போகிறோம் இங்கேருந்து மதுரை மீனாட்சி கோவிலுக்கு போகிறோம் மீனாட்சிமன் கோயிலுக்கு போகிற போது ஏதோ ஒரு இடத்துல இப்படி சுற்றி வரத்த ஒரு இடத்துல நமக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றது உடனே என்னென்னா அதை திரும்ப அங்கே போய் நின்று பார்க்குறது வரதான்னா ஆனால் முதல்ல வந்ததை இப்போ காணுமே பர்டிகுலர் பிளேஸில் நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்புறம் மீனாட்சி முன்னாடி தரிசனம் பண்ணுற போதோ வேறு ஏதாவது சந்நிதியிலேருந்து தரிசனம் பண்ணுற அது சனிக்கு முன்னாடி வரணும் அப்படி வர்றபோத எங்கேயா வர்றபோது அது அது வந்து ஒரு விசேஷமான ஆன்மீக விஷயமாக எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படி அந்த ஆன்மீக விஷயமாக எடுத்துக்கொண்டு அது ஆழமாக அதையே பவுன புண்ணியனை அந்த அனுபவத்துக்கு ஆத் அது யார் அனுபவித்தானோ அவனை அந்த அனுபவத்தில் அவங்களுக்கு ஒரு தாத்பரியம் இருக்கிறது அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஒரு அனுபவத்தையும் அப்படி சொல்கிறாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த இடத்துல இப்படி இருக்கிற போது அப்படி ஒன்று வந்தது அந்த இடத்துல அப்படி இருக்கிற போது அந்த அனுபவம் வந்தது அதில் அனுபவங்களெல்லாம் யோசித்து யோசித்து யோசித்து ஞாபகம் வச்சுக்கிண்டு அப்பப்போ அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி திங்க் பண்ணுறாங்க அப்படி ஆன்மீகத்தில் சில பேர் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா எவ்வளவு உத்தமமான அனுபவமாக இருந்தாலும் எவ்வளவு மத்தியமமான அனுபவமாக இருந்தாலும் எவ்வளவு அதமமான அனுபவமாக இருந்தாலும் அனுபவங்கள் மாற்றங்களுக்கு மாற்ற மாறக்கூடியவை அது அனுபவங்கள் சாஸ்வத்தம் கிடையாது ஆனால் வந்து ஆத்மாவை வந்து சாஸ்திரம் வந்து அனுபவமாக சொல்லலை அனுபவிக்கிறவனாக சொல்லியிருக்கு நான் அதுக்கு தான் இப்படி சொல்கிறது இப்போது ஒரு வழக்கம் புதுசாக வச்சுன்னு இருக்கேன் அனுபவிக்க அனுபவிப்பலா அனுபவிக்கப்படுகின்றவைகளை அனுபவிக்கிறோம் அனுபவிப்பவனை அனுபவிக்காமலா அனுபவிக்கப்படுபவைகளை அனுபவிக்கிறோம் ஆயினால அனுபவிக்கிறவன் அனுபவத்துக்கு ஏங்கின்றிருந்தான்னா அனுபவிப்பவனை பற்றிய அறிவை எவ்வாறு பெறுவது அதனால் வேதாந்த சாஸ்திரத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எந்த விதமான அது அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் ஆங்கிலத்தில் வேறு இதெல்லாம் போட்டுடுறாங்க அதாவது என்னென்னா நோயிங் ஈஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரியலைசேஷன் அப்படிலாம் பரமார்த்தான் சுவாமி இதெல்லாம் நிறைய சொல்லுவார் அதாவது தெரிஞ்சுக்கிறது வேற ரியலைஸ் பண்ணுறது வேறு தெரிஞ்சுக்கிறது வேறு ஏன்னா இங்கே நான் இப்போ எதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுங்க ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அதுக்கு தான் அர்த்தம் சொல்லின்னு இருக்கேன் அந்த திரஷ்டவியாங்கிறத தெளிவாக புரிஞ்சாகணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கோ இல்லை நான் வகுப்பு உங்களுக்காக எடுக்கலை ஆத்மனஸ்து காமாய ஆத்மனஸ்து காமாய மைத்ரேயி பிராமணம் அகம் சுவீக்கருமே நான் வகுப்பு எடுக்கிறேன் ஏன் ஆனந்தத்துக்காக நான் எடுத்துட்டு அதை நீங்களும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் உங்கள் பிராரப்தம் அப்படி அது புண்ணிய பிராரப்தமோ அது நீங்கள் உங்கள் சௌரியத்தை போல வச்சுங்காது புரிஞ்சால் புண்ணிய பிராரப்தம் புரியலன்னாலும் புண்ணிய பிராரப்தந்தான் பின்னாடி புரியும் அதனால நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் நினச்சிக்காய்ங்கோ ஆத்மாவா அரே திரஷ்டவியா திரஷ்டவியாங்கிற வார்த்தை போட்டு போ மந்திரம் சொல்லியிருக்கு தரிசனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அறியிறது அனுபவிக்கிறது ஆத்மாவை அறிவது வேறு ஆத்மாவை அனுபவிப்பது வேறு அப்படின்னு தான் ஆன்மீகத்தில் தொண்ணூத்தி ஒன்பதே முக்காலே அரைக்காலே வீசம் பேர் ஆன்மீக வாழ்க்கையில் நினைக்கிறாங்க வேற ஆளை விட்டுடுங்க மற்றவங்களை விட்டுடுங்க ஆன்மீகத்தில் ஊறி இருக்கிறவர்கள் நீண்ட காலமாக இதிலேயே சாதனைகள்லாம் பண்ணுகிறவர்கள் வைராக்கிய புருஷர்கள் விவேகிகளாங்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்து வைராக்கிய புருஷர்கள் வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள் விவேகம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அவர்கள் வந்து சாட்சா்காரத்துக்கு எதிர்பார்த்துருக்காங்க அதனால் என்ன ஜானம் வேற சாட்சா்காரம் வேறு வார்த்தை மாற்றி போட்டாங்க அப்புறம் என்னது ரியலைசேஷன் அதில் ரியலைசேஷன் வேற ஞானம் வேறேன்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க சாஸ்திரம் அப்படிலாம் வந்து ரொம்ப சங்கராச்சாரியருடைய வியாக்கியானங்கள் எல்லாம் பார்த்தா பதினெட்டாவது அத்தியாயம் பகவத்கீதையில எல்லாம் பல இடங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமே கிடையாது சாட்சா காரங்கிறது எப்போவுமே இருக்கிறத பற்றினா ஞானம்தான் சாஷாத் காரங்கிறதெல்லாம் நம்மளை குழப்பிற வார்த்தைகள் ஞானம் சாட்சா்காரம் வேணாம் இப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம்னு கேட்டால் முதல்ல வேகா இருந்தது இப்போ கிளியராக புரியறதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஞானத்தில் ஒன்றும் என்னது ஞானத்தில் வந்து ஒரு பரிணாமம் எல்லாம் கிடையவே கிடையாது ஒரு பரிணாமங்கிறதெல்லாம் ஞானத்தில் கிடையாது நான் உங்களுக்கு விஷயத்தை சொன்னால் புரியும் ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சங்கராச்சாரியார் புஸ்தகம் முழுக்க எந்த புஸ்தகம் எடுத்த எடுத்தாலும் வியாக்கியானம் பண்ணுறார் தைத்திரியோபரிஷத்தாக இருக்கட்டும் மிருகதாரண்யமாக இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் எந்த இடத்துலையும் அவர் விடுறதே கிடையாது கர்மம் ஞானம் ஏன்னா வேதத்தில் நிறைய பேர் வந்து ரிச்சுவலிஸ்டிக் தான் எல்லாரும் சடங்குகளை பண்ணுறவங்க தான் ஹோமம் பண்ணுறவங்க தான் ஆயினால ஹோமத்தை எல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு வேதாந்தத்தை படித்து தத்துவத்தை தெரிஞ்சுக்கோ அதுவே லட்சியம் இல்லை அது ஒரு ஒரு அது சாதனையில் ஒரு அங்கந்தான் முக்கியமானது பரம புருஷார்த்தம் மோட்சம் ஞானம் இப்படிதான் சொல்றார் சங்கராச்சாரியார் எந்த புஸ்தகத்தை எடுத்தால் அதனால் கர்மத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்றார் கர்மம் என்றால் இல்லாத ஒன்றை அடைவதற்கு கர்மம் தேவைப்படுகிறது மதுரைக்கு போகணும்னா கர்மம் பண்ணணும் அது சமஸ்கிருதத்துல ஆப்பியம்னு பேர் ஆப்பியம் அடையப்பட வேண்டியது ஒன்னை இன்னொன்னா பண்ணணும்னு சொன்ன ஒரு பொருளை பண்ணணும்னு சொன்னா அதுக்கு பேர் உம்னு பேர் ஆம்ியம் சொன்னா இந்த இடத்துல இப்போ இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல எல்லாம் செடி இல்லை இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே இதெல்லாம் எடுத்துவிட்டு இங்கே மாட்டுக்கு புல்லு போடலாமான்னு நான் யோசிக்கிறேன்னு வச்சுங்களேன் அப்போ என்னது உற்பத்தியம் அதுக்கு கர்மா பண்ணணும் உத்யம் அப்புறம் உன்னை தூய்மைப்படுத்தணும்னா கர்மம் பண்ணணும் ஒன்றை இப்போ வேஸ்டியில் அழுக்கு இருக்கு அழுக்கு இருக்குன்னா என்ன பண்ணணும் இதுக்கு வந்து சர்ஃபு போட்டோ சோப்பு போட்டோ அதை கிளீன் பண்ணணும் அப்புறம் வந்து ஒன்றை இன்னொன்னா மாற்றணும்னா கர்மம் பண்ணணும் இப்போ பால தயிராக மாற்றணும்னா என்ன பண்ணணும் கர்மம் பண்ணணும் அதுக்கு ஏதாவது பிறைய வைக்கணும் எதையோ ஒன்று செய்யணும் ஒன்றை இன்னொன்றாக மாற்ற வேண்டும் என்றால் கழுத்தில் போட்டிருக்கிற ந தங்க செயின் எல்லாம் ஒரு இருபத்தஞ்சி வளையா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் உருக்கி மாத்தி டிசைனை மாத்தி பண்ணணும் இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் சொல்ற சங்கராஜர் ஞானத்தினால ஒன்னும் நீ பண்ண முடியாது ஞானம் என்னது இதெல்லாம் பலபேதம் பலபேதம் ஞானத்துக்கும் கர்மத்துக்கு உள்ள பலனில் விபேதம் இருக்கு சங்கராச்சாரியார் ஆத்மா அல்லது பிரம்மன்கிறது அடையிற பொருள் இல்லைங்கிறார் ஆப்பியம் இல்லைங்கிறார் அது உண்டு பண்ணுற சமாச்சாரம் இல்லைங்கிறார் அதை சுத்தப்படுத்துகிற விஷயம் இல்லைங்கிறார் அதை மாற்ற முடியாதுங்கிறார் ஆக ஆத்மா பிரம்மத்தை தோற்றுவிக்க முடியாது மாற்ற முடியாது தூய்மைப்படுத்த முடியாது அடைய முடியாது ஆகையினால் கர்மாவுக்கும் ஆத்ம ஜானத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஞானம் கொடுக்கிறத கர்மம் கொடுக்காது கர்மம் கொடுக்கறத ஞானம் கொடுக்காது சமையலை பற்றின அறிவு சா போக்காது ஆனா சமையலை பற்றி அறிவு வேணுமா வேண்டாமா சமையலை பற்றின அறிவு இல்லைன்னா சமைக்க முடியாது ஆனால் சில விஷயங்களுக்கு அறிவு போதாது அது பிரயோஜனப்படுத்தணும் இது ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் தந்திரம் அப்படி போடணும் ஞானம் நாத்து தந்திரம் கர்ம புருஷ தந்திரம் கர்ம கர்த்திரு தந்திரம் அப்படி போட்டால் நல்லா இருக்கும் கர்ம கர்த்திரு தந்திரம் ஞானம் நாத்து ஞானத்தில் சாய்ஸ் கிடையாது ஞானத்தில் சாய்ஸ் கிடையாது கர்மத்தில் சாய்ஸ் இருக்கு இப்போ இது என்னன்னு கேட்குறீங்க இது என்னன்னு கேட்குறேன் கேட்குறீங்க கேட்ட உடனே நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு பேர் ஐசி ரெக்கார்டர்னு பேர் ஐசி ரெக்கார்டர்னு பேர் நமக்கு அப்பப்போ வே தேவையான விவகாரத்தையெல்லாம் அதில் சொல்லி வச்சோமானா மறந்து போயிடும் ஆசிரமம் பெருசாக இருக்கிறதுனால நான் உபனிஷத்தை ஞாபகம் வச்சுக்கிறதா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதா அந்த மாடு பாரு சரி இல்லாமல் ஒரு ஒரு பக்கம் கண்ணுக்கிட்ட சரியில் புண்ணு வந்திருக்கு அப்படின்னு நான் போய் பார்க்குறேன் மாட்டை போய் பார்க்குறேன் மாட்டை போய் பார்த்த உடனே நான் தனியாக போகிறேன் மாட்டை பார்க்குறேன் அந்த மாட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்போ உடனே வந்து எங்கள் பக்கத்தில் ஆளே இல்லை அப்போ இதை கையில் வச்சுன்னு போகிறேன் எங்கே போனாலும் என் கூடவே வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் அதுக்கிட்ட அந்த மாட்டுக்கு சிகப்பு மாட்டுக்கு இப்படி இருக்குது சொல்லி வச்சுடுவேன் அப்புறம் அங்கே போன உடனே எனக்கு கூட இருக்கிற பையன் என்ன பண்ணுவார் அதை நோட் பண்ணி எழுதி வச்சுப்பார் எழுதி வச்சு அவர் அதை சொல்லுவார் அங்கே காரியம் நடக்கிறதுக்கு நடக்கும்னு நம்புவோம் இப்படி இது என்னன்னு கேட்க விஷயத்த சொல்கிறேன் இது என்னன்னு கேட்டால் இது என்னன்னு கேட்டால் இது உங்கள் சாய்ஸ் என்ன இருக்குது இது என்னென்னு கேட்குறீங்க சுவாமி என்னமோ கையில் வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அலையிறீங்களே அலையிறீங்களோ திரியிறீங்களோ எப்படியோ வச்சு நான் சும்மா சொல்லணும் நீங்கள் அப்படி சொல்ல மாட்டீங்க தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேங்க மரியாதை இருக்கும் வந்து இது என்னன்னு கேட்டால் என்னமோ வச்சுருக்கீங்களா இது என்னது அப்படின்னு கேட்டால் இது உங்கள் சாய்ஸ் இருக்கா இது என்னங்கிறது உங்கள் உங்கள் ஃப்ரீவில் இருக்கா இல்லை இப்போ மதுரைக்கு போகிறதா வேண்டாமான்னு நீங்கள் முடிவு பண்ணலாம் மதுரைக்கு போகிறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணலாம் சாய்ஸ் இருக்குது மாற்றுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணலாம் அழுக்கை நீக்கிறதுக்கு முடிவு பண்ணலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னத்தை முடிவு பண்ணுறது நீங்கள் கேட்ட உடனே நான் சொல்லிட்டேன் இதுக்கு பேர் ஐசி ரெட்டா ரெக்கார்டர் இதுக்கு இன்னொரு பேர் டிக்டா ஃபோன் அப்படின்னு நான் சொல்லலாம் அவ்வளோதான் அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன அடையணுமா இதோ உங்கள் சாய்ஸ் இருக்கா இதில் ஒன்றும் கிடையாது இது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க டிக்டா ஃபோன் அப்புறம் இது இதுக்கு நீங்கள் வாங்கணும்னு நினச்சா அதுக்கு வேறு விஷயம் இது என்னன்னு கேட்டால் உங்களுக்கு இது ஞானம் இல்லை இதை பற்றி இப்போ நம்மளால ஆன கைங்கரியம் ஆத்ம ஜானத்தை சொல்கிறேன்னு டிக்டா ஞானத்தை சொல்லிகிட்டு அப்போ இது டிக்டா ஃபோனு நான் சொல்கிறதுனால உங்களுடைய உங்கள் சுதந்திரம் ஒன்றும் கிடையாது ஓஹோ அப்படி ஒன்று இருக்குது அவ்வளோதான் இதை வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறதெல்லாம் வேறு விஷயம் மாதிரி ஞானம் வந்து நம்ம சாய்ஸ்லையே இல்லை அதனுடைய பலனை பார்க்கற போதும் சரி அது அதனுடைய சாய்ஸை பார்க்கற போதும் சரி நம்ம கையில் ஒன்றும் வந்து சாய்ஸ் இருக்குது பலன் வித்தியாசமானதாக இருக்குது சாய்ஸ் இருக்கு ஆனால் இதில் வந்து பல பேதமும் இல்லை இதுவுமே இல்லை சாய்ஸும் கிடையாது அதில் ஆத்மாங்கிறது நல்லா கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்தா புரியும் ஞானம்ங்கிறது வந்து அதில் வந்து ஒரு விதமான பரிணாமம் ஒன்றும் கிடையாது அதில் எதுக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிட்ட பிறகு அனுபவிக்கணும்னு நினைக்கிறதான் தப்புங்கிறதுக்காக சொல்ல வரேன் அப்படி இதை புரிஞ்சுடாது என்னன்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க டிக்டாஃபோன்னு சொல்ல போகிறீங்க அதே மாதிரி நம்ம போய் குருக்கிட்ட போய் குருநாதா நான் யார் நான் யார் எனக்கு என்னை பற்றி எனக்கு விளக்கங்களேன் எனக்கு ஒன்றுமே புரியலை நான் ஏன் இப்படி துன்பப்படுறேன் அப்படின்னு உடனே கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் அப்படின்னு குருநாதர் சொன்ன உடனே சரி சுவாமி சொன்னதை கேட்குறேன் சொன்னதை கேட்காட்டாலும் கேட்க வைங்கோ அப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் கேட்க வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் சரி பரவாயில்லைன்னு நம்பின்ண்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் நீ வந்து உடல் அல்ல மனமல்ல புத்தி அல்ல அப்படின்லாம் சொல்கிற போது அவர் உபதேசம் பண்ணுற போதே அது புரிகிற விஷயம் ஞான் வச்சுங்க உபதேசம் பண்ணுறபோது புரியலன்னா உபதேசம் பண்ணி முடித்த பிறகு எங்கே புரிய போகிறது இது என்னன்னு கேட்குற போது நான் டிக்டா ஃபோனு சொன்னதுக்கப்புறம் டிக்டா ஃபோனு சொன்னதுக்கப்புறம் எனக்கு புரியலே நீங்கள் சொல்ல முடியுமா இப்போ வந்து இனிமேல் எத்தனை தடவை கேட்டாலும் என்ன சொல்ல போகிறீங்க டிக்டா ஃபோன் சொல்ல போகிறீங்க இதில் உங்களுக்கு என்ன விசேஷம் இருக்குது இது கேட்குற போதே சொல்கிற இல்லையா சுவாமி இது புரிஞ்சிரு சுவாமி ஆத்மா இப்படி இல்லையேன்னு கூடாது இது புரியறது இது டிக்டா ஃபோனுங்கிறது புரியுது இது கிளிப்புங்கிறது புரியுது அதே மாதிரி தான் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இது மாதிரி இது இல்லைன்னு தப்பாக கணக்கு போட்டுட்டோம் இது மாதிரி இப்படி இல்லை இந்த சாதாரண உலகப் பொருள்களை அறியற மாதிரி ஆத்மா அறிகிற விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம தப்பாக கணக்கு போட்டுவிட்டோம் அது நம்ம போட்டது மாத்திரமில்லை இப்படி சொல்லி ரொம்ப பேர் நிறைய பேர் நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க ஆகையினால சரியாக யாராவது சொன்னாலும் கூட சந்தேகம் வருது இப்போ குரு டி உபதேசம் பண்ணுறபோது உடம்பு நீ இல்லைன்னு சொன்னால் புரியிறதா இல்லையா சந்தேகமாக இருக்கா நீங்கள் சொல்கிற போது புரியுதா அப்புறம் மறந்து போயிடுதா நீங்க அந்த அறிவை பலப்படுத்திக்கலங்கிறது வேற விஷயம் கொடுத்த அறிவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது வேற விஷயம் ஆனா புரியுறதா இல்லையா நல்லாவே புரிய உடம்பு இல்லப்பா நீ மனசு இல்லப்பான்னு சொல்ற போதே இல்லையா புரியுறது எல்லாத்தையும் நீ நீ தூய உணர்வுங்கிற போது புரியுறதா இல்லையா தலை ஆட்டோமாட்டிங்க நீங்களும் இனிமே நீங்க சாட்சா பண்ணணுமா சாட்சா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்ட பிறகு சாட்சா்காரத்துக்கு போகணுமா புரிய மாட்டேங்கிறது பாருங்க ஏற்கனவே இருக்கு இனி என்ன ஸ்பெஷலாக சாட்சாத்காரம் வேண்டி இருக்கு சாட்சா்காரம் பண்ணுறது அது வந்து அப்படி நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சாட்சாத் அர்த்தம் வேற கொடுக்கணும் அதில் இருக்கிறத பற்றி தான் இது என்னன்னு கேட்டாங்க இது என்னமோ தொங்குறதே இப்படி இந்த ஊர்ல எல்லாம் இதெல்லாம் புதுசாக பார்க்குறோமே இது என்னமோ தொங்குறதே இதுக்குன்னா இதுக்கு பேர் பொந்தைன்னு பேர் அப்படின்னா இந்த பொந்தையை நான் சாட்சா்காரம் செய்ய வேண்டும் அப்படின்னா அதே மாதிரி இதுவாவது வெளியில் இருக்குது சாட்சா்காரத்தில் வேணால் தகராறு வரலாம் ஒருவேளை கண்ணு கின்னு தகராறு இருந்தால் அப்படி இல்லை சாட்சா்காரங்கிறது நான் எப்போவுமே என்ன உணர் என்ன உணராமலாயே மற்ற மற்ற மற்ற உணர முடியும் இதெல்லாம் உபநிஷத்து அழகாக சொல்லிக் கொடுக்க இப்படி வரக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் சங்கராச்ச மந்திரங்களே இப்படி சொல்லிக் கொடுக்க போகிறது சாமானிய சப்தம் விசேஷ சப்தமெல்லாம் சொல்லி சங்கராச்சாரார் விசேஷ சப்தமெல்லாம் சாமான்ய சப்தத்துக்குள்ளே அடங்கியிருக்கு அது மாதிரி இந்த உலகத்தில் பார்க்குற துவைத்தத்தில் அத்வைத்தம் வியாபிச்சிருக்குன்னு சித்தாந்தம் பண்ணுறார் அத்வைதத்தை புரிய வைக்கிறதுக்கு துவைத்தத்தை தான் ஓதரிய துவைத்தமே அத்வைத ஞானத்தை உண்டு பண்ணும் ஞானமாகும்னு தாய்மான ஒரு பாட்டிலே இருக்குது துவைத்தத்தில் தான் அத்வைதத்தையே புரிஞ்சுக்கிறோம் அத்வைதத்தை அத்வைதத்தில் புரிஞ்சுக்கணும் துவைதம் அத்வைதம் உங்களுக்கு புரிகிறவோ துவைதம் காணாமல் போயிடுங்கிறாங்க அப்படி இல்லை துவைதம் காணாமல் போகாது துவைதத்துக்கு முக்கியத்துவம் போயிடும் அத்வைதமும் துவைத்தமும் சமகால அனுபவம் தான் ஆனால் முக்கியத்துவம் போய்விடும் அத்வைதத்தில் முக்கியத்துவம் வந்துடும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் சேஞ்ச் ஆகிடும் ரியாலிட்டி சேஞ்ச் ஆகிடும் நம்ம கொடுக்குற சத்தியத்துவ புத்தி தான் மாறுமே தவிர அந்த பொருள் ரெண்டும் சமகால அனுபவமாக தான் இருக்கும் தங்கத்தையும் நகையையும் பார்க்கறபோது ரெண்டும் ஒரே நேரத்தில் டிசைனும் கண்ணுக்கு தெரியறது நகை தங்கமும் தெரிகிறது நீங்கள் தங்கத்தை பாருங்கன்ற போது தங்கத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க நகையை பார்க்குறவங்க பாருங்கிற போது டிசைனை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க ஃபோக்கஸிங்கில் தான் வித்தியாசமே தவிர எக்ஸ்பீரியன்ஸில் வித்தியாசம் கிடையாது புரியுதோ நம்ம கவனிக்கிறதுல தான் வித்தியாசம் இருக்கே தவிர அனுபவத்தில் நமக்கு வித்தியாசம் நமக்கு ஒரே நேரத்தில் அனாத்ம அனுபவம் இருக்குது ஆத்மானுபவம் இருக்குது ஆத்மா அனுபவத்தை பற்றி நாம் கவனிக்கிறது இல்லை அனாத்ம அனுபவத்தையே நாம் கவனிக்கிறோம் ஆனால் நம்ம பண்ணவே வேதாந்த என்ன பண்ணுறதுன்னா கவனிக்காமல் இருக்கிற விஷயத்தை கவனிக்கும்படி பண்ணுறது அனுபவிக்கும்படி பண்ணலை கவனிக்கும்படி பண்ணுற இப்போ ஆத்மாவில் பிரியம் இருக்குங்கிறத வந்து இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி யோசிக்கல மைத்ரேக்கி யாஜ்ஞல்யர் வந்து ஆத்மாவில் தான் எல்லாத்தையும் விரும்புகிறோங்கிறது உண்மை நமக்கு அனுபவத்தில் இருக்கிற ஒரு உண்மையைத்தான் அவர் பேசின்னு இருக்கார் சாஸ்திரத்தினுடைய மகிமே அப்படி தெரிஞ்சிருக்கிற விஷயத்தில் இருக்கிற தெரியாத ஒரு அம்சத்தை தெரிஞ்சே இருப்போம் கவனிக்க இருப்போம் கவனிக்காமல் இருக்கிற அம்சத்தை புரிய வச்சு கவனிக்கும்படி செய்கிறது தான் வேதாந்தத்தோட வேலை கவனிச் கவனிக்க அதாவது கண்டும் காணாமல் இருக்கும்னு சொல்கிறோம் இல்லையா அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுனா அர்த்தம் அதை கவனிக்காமல் இருக்கும் இங்கே எத்தனையோ பேர் இருக்கீங்க நான் ஒரு ஒருத்தரையாக கவனிக்கணும்னு கவனிக்கிறது வேறு எல்லாரையும் ஒரேடியாக ஒரே நேரத்தில் பார்க்குறேன் ஓணுங்கிற போது என்ன பண்ணுறேன் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறேன் அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அந்த அனுபவிக்கிறவனும் இருக்கான் அனுபவிக்கப்படுகின்றவைகளும் இருக்கிறது அனுபவிப்பவனை கவனிக்காமல் அனுபவங்களை மட்டுமே கவனித்து தான் இவ்வளவு இன்பத் துன்ப அனர்த்தங்கள் ஏற்படுகிறது அது நாம் கவனிக்கிறது நான் தான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு சொல்லி என்ன பார்க்க என்ன பார்க்காம எல்லாத்தையும் பார்த்துட்டே போது எப்படி இதுக்குன்னு ஸ்பெஷல் சாட்சா வேண்டாம் கொஞ்சம் அவ்வளவு என்னையே நினைக்கணும் என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே அரே திரஷ்டவியா நான் இப்ப பேசின விசாரம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஞானம் வந்து கர்மம் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தானே இத்தனை சொன்னேன் இத்தனை நான் எல்லாம் நல்லது பண்ணியிருந்தால் இது புரியும் சுவாமி நான் ஆத்மானு புரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஒன்று பண்ணுறதுன்னே கேட்கக்கூடாது நான் ஆத்மானு புரிஞ்சு போச்சுன்னா ஆத்மாவை எப்படி புரிஞ்சுன்னு இருக்கேன்னா ஆனந்தம்னு புரிஞ்சுன்னு இருக்கேன்னா ஆனந்தம்னு புரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணணும் பண்ணுறது எதாக இருந்தாலும் ஆனந்தத்துக்காகத்தானே பண்ணணும் ஆனந்தமே நான் நானே ஆனந்தம்னு புரிஞ்சிட்ட பிறகு என்னத்தையும் செய்ய முடியும் அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் இனிமே ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது கிருத கிருத்தியன்னு பேர் இதுக்கப்புறம் ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவுதானா சுவாமி அவ்வளவுதான் அவ்வளவுதானா கேட்ட அவ்வளவுதான் நம்ம பிரார்த்தம் பலமாக இருக்கு அப்போ ஆத்மனஸ்துக்காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு சொன்னதுக்கு பிறகு இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டார் யாஜ்ஞவல் கியர் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் ஞாபகம் வச்சுங்க ஆத்மா பரமானந்த ஸ்வரூபஹா இப்படி போட்டு ஆத்மா பரமானந்த ஸ்வரூபஹா சந்தேகமாக எப்படி புரிஞ்சுட்டோம் ஆத்மா பரமானந்த ஸ்வரூபம்னு நம்ம பேரில் நமக்கு பிரியம் இருக்கிறதுனால ஆத்மா பரமானந்த ஸ்வரூபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆத்மாவா பரமானந்த அனுபவிக்க முடியாது புரிஞ்சுக்க முடியும் அனுபவிக்கணும்னா மனசுல தான் அனுபவிக்க முடியும் மனசுல அனுபவிச்சா அது பரிச்சின்னமா அபரிச்சின்னமா வரையறைக்கு உட்பட்டதா வரையறைக்கு உட்படாததான்னா அது வரையறைக்கு உட்பட்டது எவ்வளவு உயர்ந்த இன்பமாக இருந்தாலும் மனதில் அனுபவிக்கப்படும் இன்பம் வரையறைக்கு உட்பட்டது அது நீங்கள் எவ்வளவு தான் மனசை ரொம்ப நாள் ஆன்மீகத்தில் ஊறி ஊறி ஊறி ஊறி ஊறி அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தி அமைதிப்படுத்தி நீங்கள் எவ்வளவு தான் இன்பத்தை கூட்டினாலும் அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது அதுக்கு வரையறை இருக்குது அதனால்தான் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுனா ஆத்மானந்தத்தை அனுபவிக்க முடியாது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவிவேக்கிகளான சில பேர் தான் ஆத்மானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பாவம் ரொம்ப சிரமப்படுவாங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து என்னென்னா இது எப்படி இருக்குதுன்னா நம்ம டெலிஃபோன் நம்பராக தான் நான் வழக்கமாக சொல்கிற உதாரணம் நம்ம டெலிஃபோன் நம்பரை நாமளே திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நம்ம நம்பர் டூ ஃபைவ் நம்பர் அதையே நான் திரும்ப திரும்ப எங்கள் ஃபோன்லேயே பண்ணுறேன் என்னாகும்னா விரல் தான் கொஞ்சம் வலிக்கும் ஒன்றும் நடக்காது அது மாதிரி நான் வந்து என்னையே நான் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு நினச்சேன்னு சொன்னேன் அதுதான் தப்பு என்ன அதுக்கு தான் என்ன பண்ணுறோம்னா ஆத்மா பரமானந்த ஸ்வரூப அந்த பரமானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை நான் அடையணும் அடையணுங்கிறது என்னென்னா ஞானத்தினால தான் அடையணும் பிராப்தி ஆத்ம பிராப்தி நாம ஆத்ம ஞானப் பிராப்தி ஞாபகம் ஆத்மாவை அடைவது என்பதனுடைய பொருள் ஆத்மாவை பற்றிய அறிவை அடைவது ஆத்மாவை பற்றிய அறிவை அடைவதுனா என்ன அர்த்தம் ஆத்மாவை பற்றிய அறிவை அடைவதுனா என்ன அர்த்தம் அதுக்கு என்ன வழி இப்போ பாருங்க ஆத்மா பரமானந்த ஸ்வரூபகா நம்பர் ஒன் பரமானந்த ஸ்வரூபமான ஆத்மாவை நான் அடையணும் அடையணும்னா அது நிஜமாக கர்ம ரூபம் இல்லை அது ஞானத்தினால தான் அடையணும் நான் அடையணுங்கிறது ஒரு வார்த்தைக்காக போட்டிருக்கேன் அடைய முடியாது அறிஞ்சுக்கிற விஷயந்தான் அது ஆகா பிராப்திஹி நாம் ஞான பிராப்தி ஆனால் வழக்கத்தில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அந்த ஆத்மானந்தத்தை நாம் பெற வேண்டும் ஆத்மானந்தத்தை நாம் பெற வேண்டும் தான் நிறைய பேர் பேசுகிறாங்க ஆத்மானந்தத்தை பெற வேண்டும் என்றால் ஆத்மானந்தத்தை பற்றிய அறிவை பெற வேண்டும் ஆத்மானந்தத்தை பற்றி அறிவை பெற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா குரு கிட்ட போய் ஆத்மாவை பற்றின அறிவை பெறணும் அதுதான் ஸ்ரோதவியா ஸ்ரோதவியான சாஸ்திரத்தை படித்து தாத்பரியத்தை புரிஞ்சிக்கணும் உபனிஷத்தெல்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் அத்வைத பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் நீ இருக்கிறாய் அப்படின்னு உபதேசம் பண்ணுறது அதை புரிஞ்சுக்கிறோம் அதில் நிறைய சந்தேகம் வருது எப்படி அத்வைதம் மாத்திரம் தான் சத்தியம் அத்வைதம் பிரம்ம ஆத்மா தான் சத்தியம் அப்படிங்கிற போது நிறைய சந்தேகங்கள் எல்லாம் வருகிறது அந்த சந்தேகத்தை போக்கிக்கிறதுக்கு நிறைய தர்க்கம் தர்க்கம்னா என்ன லாஜிக் திருஷ்டாந்தத்தை எல்லாம் சொல்லி இந்த தங்கம் நகை திருஷ்டாந்தம் மண்ணு குடன் திருஷ்டாந்தம் அலை தண்ணீர் திருஷ்டாந்தம் இது மாதிரி நிறைய திருஷ்டாந்தங்களும் எல்லாம் யோசித்து யோசித்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எல்லா திருஷ்டாந்தங்களோடு இணைச்சி பார்த்து ஓஹோ இப்படித்தான் பிரம்மன் இருக்குது ஆத்மா இருக்குதுன்னு சொல்லி அப்படித்தான் நானும் இருக்கேன் நான் தான் எல்லாம்கிறத புரியறத்துக்கு நிறைய யுக்தி வேணும் சாஸ்திரத்தை படித்தா என்ன ஞானம் வந்துடும் ஆனால் சந்தேகத்தோடு கூடின ஞானமாக இருக்கும் ஏதோ சொல்கிறாங்க புரியுது அது எப்படி இவ்வளவு வித்தியாசம் தெரியுது மாமியாருக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் நல்லா தெரியுது நாத்தனாருக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுது நாத்தனாரும் நானும் ஒன்றுங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே இல்லையா மாமியார் நானும் ஒன்றுங்கிறது புரிஞ்சிக்கவே முடியலையே எல்லோரும் ஒன்றுங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்குது அப்போ இந்த சந்தேகத்தை வந்து அது மேலெழுந்த வாரியாக பார்த்தா வேறையாக இருக்குது ஆழமா பார்க்கற போது வேற கிடையாது அப்படின்னு நிறைய யுக்தி எல்லாம் சொல்லி சொல்லி என்ன பண்றோம் அந்த யுக்திங்கிறது அதுக்கு தான் மனநம்னு பேர் யுக்தி பூர்வக சம்சய நிவத்தி மனநம் நிறைய திருஷ்டாந்தத்தை யோசிச்சு யோசிச்சு இதுவே சொல்லி கொடுக்க போறது உபனிஷத்தையே சொல்லி கொடுக்க போகிறது நிறைய திருஷ்டாந்தங்களை யோசிச்சு யோசிச்சு எக்ஸாம்பிள் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு சந்தேகத்தை போக்கிக்கிறது அத்வைதம் பிரம்மன் தான் சத்தியம் அதுதான் எல்லாமே மரங்களும் பிரம்மம் நதியும் பிரம்மம் கடலும் பிரம்மம் வானும் பிரம்மம் மலையும் பிரம்மம் எல்லாம் ஒரே பொருள் தான் ரெண்டாவதாக ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பௌன புண்ணியன சிரவணம் அப்புறம் மனநம் மனநம் பண்ணினா போராது அதாவது சந்தேகத்தோடு இருக்கக்கூடாது சந்தேகத்தை போக்கிக்கணும் அதுக்கு நிறைய யுக்தி எல்லாம் யோசிக்கணும் அதுக்கப்புறம் என்னாகும்னு கேட்டால் எல்லாம் புரிஞ்சாலும் நடைமுறை வாழ்க்கையில் வந்து நிறைய நமக்கு இது இருக்கும் நமக்கு வந்து திடீர் திடீர்னு மறந்து போயிடும் மறந்து போயிடும்னா என்ன தான் உடனே திரும்பவும் ஞாபகம் வரும் மறந்து போய் எதாவது சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓஹோ நமக்கு விபரீத பாவனை பேர் சம்ஸ்கிருதத்தில் விபரீத பாவனைன்னு பேர் முதல்ல வந்து அஜானம் ரெண்டாவது சம்சயம் அதுக்கு அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அசம்பாவனான்னு பேர் இது நடக்குமா நடக்காதுங்கிறது இல்லை இல்லை இது பாசிபிள் தான் இந்த சம்பாவனை அசம்பாவனை நீங்களும் நீங்கன்னா என்னது சம்பாவனா அதுக்கு பிறகு அடுத்தது என்னன்னு கேட்டால் விபரீத பாவனை போகிறது இந்த விபரீத பாவனை தப்பாக புரிந்து கொண்டிருப்பதும் போயிடுறது அது எப்படி போகிறதுனா நீண்ட நாள் விடாமல் தியானம் பண்ணுறது எதை படித்தோமோ அதை தியானம் பண்ணுறது தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு கேட்டால் புதுசாக ஒன்றும் ஞானம் வராது ஏற்கனவே சா ஞானம்தான் வேதாந்தத்தை படித்து என்ன தெரிஞ்சுட்டோமோ அதுதான் சிரவணத்தினால கிடைக்காத ஞானம் மனதனத்தினாலேயோ நிதித்தியாசனத்தினாலேயோ கிடைக்க போகிறது இல்லை தான் ஞானம் கிடைக்கிறது ஆனால் மனநத்தினாலேயும் நிதித்தியாசனத்தினாலையும் ஞானம் உறுதிப்படுகிறது ஆகையினால் ஞானம் ஒன்றும் மனநத்திலையோ நிதித்தியாசனத்திலேயோ உற்பத்தி ஆகிறது கிடையாது ஞானம் வந்து நமக்கு தோன்றுவது எங்கே சாஸ்திரத்தை படிக்கிறவோ சாஸ்திரத்தை படித்தா என்ன ஆகும்னு கேட்டால் அஜான நிவத்திக்னு சொல்லப்போனால் ஞான ஆவரண நிவிறிகி க்கான ஆவரண்தான் போகிறதே தவிர ஞானம் கூட உண்டு உண்டாகிறது இல்லைன்னு தான் வேதாந்தம் சொல்கிறது அது இன்னும் சூக்ஷ்மம் ஞானத்தை நம்மை மறைத்திருக்கும் அறியாமைங்கிற திரை தான் சாஸ்திரம் படிக்கிறதுனால நீக்கப்படுகிறதே தவிர புதிதாக ஒன்றும் ஞானம் உற்பத்தி ஆவதில்லை ஞானத்தை மறைச்சிருக்கிறதத்தான் நீக்கணும் ஞான ஆவரண நிவிறி ஸ்ரவணேன ஆரண நிவிற்த்தி மனநேன அசம்பனா நிவர்த்தி நிதித்தியாசனேன விபரீத பாவனா நிவத்தி இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப வருஷமாக பழகி போச்சு இந்த ஹேபிட்ங்கிறாங்க இல்லையா ரொம்ப வருஷமா இந்த தனித்தன்மையை வச்சு காப்பாற்றின் இருக்கும் அந்த தனித்தன்மையை அது நாசம் செய்கிறது அப்போ நிதித்தியாசனத்தோட ஆழமாக மனசில் பதிய வைக்கிறது தான் வேலை அப்போ நம்ம வந்து தேவையில்லாத விற்பியெல்லாம் நிறைய உள்ளே போயிருக்கு அதை நீக்கிறது தான் வேலை ஞானத்தில் வந்து விபரீத பாவனா நிவத்தி தானே தவிர ஞானத்தை ஆழமாக பதிய வைக்கிறதுங்கிறது இப்போ ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோமே தவிர தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத நீக்கிறது தான் அதில் வேலையே இருக்கிற சத்தியுத்தியை நீக்கிறது தான் நிதித்தியாசனத்தில் வேலை அத்வைத்தில இருக்க அத்வைதத்தை நிலைநாட்டுறது கூட நிதித்தியாசனத்தில் கிடையாது நல்லா கவனிச்சா புரியும் கீதையில் பல இடங்களில் கிருஷ்ணரித சொல்றார் யோகி யுஞ்சீத சததம் ஆத்மா நம் ரஹசிஷ்டிதா தியான யோகம்னே ஒரு அத்தியாயம் இருக்கு கடைசியில் சொல்கிறார் விவிக்தசேவி லக்வாசி எதவாக்காய மானசகா தியான யோக பரோனித்யம் அப்போ தியானத்தில் என்ன அடைகிறார்கள்னா தியானத்தினால ஞானம் அடையலை தியானம் வந்து வித்தியாசமான தியானம் சாதாரணமாக ஆன்மீகத்தில் கொஞ்சம் சாஸ்திர பலம்லாம் இல்லாமல் பண்ணுறவங்க கடவுள் அப்படியே நினச்சின்னு அப்படியே முருகனை அழகாக மனசுக்குள்ளே ஒரு பழனி முருகனையோ திருச்செந்தூர் முருகனையோ அப்படியே நினச்சிக்கொண்டே இருப்பாங்க முருகனுடைய ரூபத்தை எல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் ரூபத்தியானந்தான் ஆனால் இங்கே வேதாந்தத்தில் என்ன தியானம்னு சொன்னால் துவைத்தத்தில் இருக்கிற சத்தியத்துவ புத்தியெல்லாம் ஒன்று ஒன்றா நீக்கிறது அதுக்குன்னே நிறைய ஸ்லோகமெல்லாம் இருக்கு மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் நச்சஸ்ரோத்ர ஜிஹ்வே நச்சக்ரான நேத்ரே நச்சவியோம பூமிர் ந தேஜோ ந வாயு எல்லாத்தையும் நீக்கிப்டே என்ன சிதானந்த ரூபகா சிவோகம் சிவோகம் ஆனா இதுல பாருங்க சிதானந்த ரூபா சிவோகம் சிவங்கிறது கடைசி பாதம் தான் மற்ற மூணு பாதம் என்ன சொல்றது நான் அது இல்லைன்னு தான் சொல்றேன் அது நான் இல்லை இதெல்லாம் நான் உடம்பு இல்லை நான் மனசு இல்லை நான் பார்க்கிற யாருமே உடம்பு கிடையாது யாருமே மனசு கிடையாது யாருமே புத்தி யாருக்குமே புத்தி கிடையாது யாருமே புத்தி கிடையாது எல்லோருமே ஆனந்தந்தான் ஆத்மாதான் அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப நினைக்கிறேன் இந்த எண்ணம் பலமாகணும் அவ்வளவுதான் குரு கிட்ட படித்த சாஸ்திரம் பலமாகறதுக்கு தான் நிதித்தியாசனம் மனநத்துக்கு குரு உதவி பண்ணுவார் சிரவணத்துக்கு கண்டிப்பாக குருடைய உதவி தேவை மனனத்துக்கும் கூட குரு உபகாரம் பண்ணுவார் பிரம்மசூத்திரமெல்லாம் மனன கிரந்தம் தான் நிதித்தியாசனத்துக்கு குரு உபகாரம் பண்ண முடியாது ஏன்னா ஊற்ற வரைக்கும் வாய்க்குள்ளே திணிக்கலாம் முழுங்கிறது யாரு வாயை ஆணு திறக்க வச்சு உள்ள கூட போட்டு விடலாம் ஆனால் துப்பிட்டா அதனால் முழுங்க வேண்டிய வேலை நம்ம தான் பண்ணணும் நமக்கு உண்மையிலேயே நிம்மதி அடையணுங்கிற ஆசை இருந்தால் அது தானாகவே நடக்கும் ஆனால் ஒரு இடத்துல உட்காந்து நேரத்தை ஒதுக்கி திரும்ப திரும்ப இதை படித்ததெல்லாம் நினச்சி கொண்டிருந்தோம்னா அது உறுதியாகிடும் ஏன்னா நம்ம மனசில் இந்த அனாத்ம விற்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குது அனாத்ம விற்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆத்மாக்கார விறத்தி பலமாக இல்லை ஆத்மாக்கார விறத்தியை பலப்படுத்துகிறது நிதித்தியாசனத்தோட வேலை இன்னும் இங்கே ஞாபகம் வச்சுக்கங்கோ இங்கெல்லாம் வந்து ஈஸ்வரபக்தி இறைவன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இங்கே ஈஸ்வரனும் நானும் ஒன்று ஆனால் ஈஸ்வர பக்தி வேண்டான்லாம் சொல்ல மாட்டோம் ஈஸ்வர பக்தி குரு பக்தி சாஸ்திர பக்தி எல்லாம் இருந்தாதான் இது புரியும் அதனால் ஈஸ்வரன் வேற நான் வேற கிடையாது குரு வேற நான் வேற கிடையாது ஜீவர்கள் வேற நான் வேற கிடையாது ஜீவ ஜீவேதம் ஜட ஜட பேதம் ஜீவ ஜட பேதம் ஈஸ்வரஜீவ பேதம் ஈஸ்வர ஜட பேதம் ஈஸ்வர ஈஸ்வர பேதம் எந்த பேதமும் கிடையவே கிடையாது அப்படின்னு திரும்ப திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால இங்கே என்ன பக்தி பண்ணுறதுக்கு இருக்கு நான் பக்தனும் இல்லை பகவானும் இல்லை பக்தியும் இல்லை அப்படி இருக்க மாட்டோம் விவகாரத்தில் பார்த்தா விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம் எப்போவும் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா பார்க்குறவங்க வந்து நம்முடைய ஹிரதத்தில் அந்தக்கலத்தில் இருக்கிற ஆழமான ஜானம் வெளியிலேயே தெரியும் அவன் தப்பாக புரிஞ்சு நான் பாட்டுக்கு அப்படியே மரத்தொடையிலே உட்காந்துருக்கேன் காலமுறை எந்திரிக்கிறேன் அப்படியே எந்திரிக்கிறேன் பெஸாமிருக்கேன் மரத்தொடையில கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன் ஒன்றும் தர்ம அனுஷ்டானம் ஒன்றும் கிடையாது சும்மா உட்காந்துருக்கேன் அப்போ என்ன எல்லோரும் எப்படி நினச்சி இப்போ அது எனக்கு உள்ள ஞானம் இருக்குங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அது தப்பாக புரிஞ்சு விட்டாங்கன்னா ஓஹோ ஆன்மீகம்னா மரத்தடியில் ஒன்றும் சாப்பிடாமல் அது எதுவும் பண்ணாமல் சும்மா உட்கார்ந்துருக்குதான் போட்டிருக்குன்னு புரிஞ்சுவிட்டாங்கன்னா அது விபரீதமாக மிஸ்கைடன்ஸ் ஆகிடும் அதனால தான் பெரிய பெரிய பெரு மகான்களே என்ன பண்ணுறாங்கன்னா விவகாரத்தில் ஈஸ்வர பக்தி தர்மானுஷ்டானம் அதோடு தான் அவங்களை தங்களை காட்டிக்கிறாங்க அவங்களுக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாதுன்னா கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த கிளாரிட்டி தெளிவுக்கு அதெல்லாம் அவசியமே இல்லைன்னா கூட அது அவங்க வந்து மற்றவங்களுக்காக வேண்டிய அனுஷ்டிக்கிறார்கள் அது அவங்களுக்கு கஷ்டமும் கிடையாது தர்மத்தை கடைபிடிக்கிறதோ அனுஷ்டிக்கிறதோ ஈஸ்வர பக்தி பண்ணுறதோ அவங்களுக்கு சிரமமும் கிடையாது அது ரொம்ப அநாயாசமாக அவர்கள் அதை செய்கிறார்கள் மக்கள் நல்ல வழிக்கு திரும்புகிறார்கள் அதனால் உலகத்துக்கு சொசைட்டிக்கு தேவை பிரம்ம ஜானத்தை காட்டிலும் தர்மந்தான் தேவை அதனால் எப்போவுமே பிரம்மஜானம் தனி மனிதன் மோட்சம் அடைகிறதுக்கு மிக மிக அவசியம் ஆனால் அதே சமயம் யாரும் தவறாக புரிந்து கொண்டு விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அத்வைத சங்கராச்சாரியார் மாதிரி அத்வைத சித்தாந்தம் சொல்ல முடியாது ஆனால் அவர் எவ்வளோ பக்தி கிரந்தங்கள்லாம் எழுதுகிறார் அவர் சொல்கிறார் அம்மா முருகா எனக்கு வந்து வார்த்தையே தெரியலைங்கிறார் பிரம்மசூத்திரத்தை இப்படி வியாக்கியானம் பண்ணிவிட்டு இதெல்லாம் எழுதிவிட்டு எனக்கு சப்தமே தெரியாது சமஸ்கிருதமே தெரியாதான் சங்கராச்சாரியருக்கு அவர் சொல்லிக்கிறார் இப்படி எனக்கு ஒன்றுமே தெரியாது எனக்கு ஸ்லோகம் எழுத தெரியாது அப்படின்னு ஸ்லோகம் எழுதுகிறார் எனக்கு ஸ்லோகம் எழுத தெரியாது எனக்கு சம்ஸ்கிருதமே சரியா தெரியாது சப்தம் தெரியாது நீ உள்ளே இருக்கே முருகா அதனால வாயில் ஏதோ வார்த்தை வருகிறதுங்கிறார் இப்படி யார் பக்தி பண்ணுவா ந சப்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் ந ஜானாமி முகாநி சரந்தே கிரஷாபி சித்திரம் அப்படி இருக்கிற இந்த ஜானம் பலமாக இருக்கிறதுனால தான் ஈஸ்வரன் பேரில் அவ்வளவு பக்தி புரிய வச்சுட்டே பெரிய உண்மையை புரிய வச்சுட்டே பகவானே பகவானேன்னு சொல்லி வியாபகாரிக திருஷ்டியை விவ இருக்க உடம்பு விவகாரம் பண்ணிட்டுருக்கிற போது அந்த உடம்பில் எப்பவும் பக்தியும் தர்மமும் அவரிடத்துல அது நேச்சுரல் சுவாபாவிகம் அந்த தர்மமெல்லாம் அவங்க வந்து டெலிபரேட்டாக ப்ரய பிளான் பண்ணலாம் பண்ணுறது இல்லை அது அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிறது சிரமமே கிடையாது அப்பிரயத்தன சித்தம் சம்ஸ்கிருத பாஷையில் போடணும்னா அவங்களுக்கெல்லாம் அது பிரயத்தனமே பண்ண வேண்டாம் அது ஏன்னால் ரொம்ப வருஷமாக பிரயத்தனம் பண்ணினத்துனால தான் இதெல்லாம் வந்திருக்கு அதனால் அதெல்லாம் அனுஷ்டிக்கிறது அவங்களுக்கு சிரமமே கிடையாது சொல்லப்போன அவர்களால் தான் சமுதாயத்துக்கு சரியான வழி காட்ட முடியும் சும்மா அப்படியே இருக்கிறவங்க வந்து காட்ட முடியாது எப்படி நம்மளை முன்னேற்றதுங்கிறதுக்கு வழிகாட்ட முடியாது ஆனால் மரத்தடியிலே நான் பாடு சும்மா உட்காந்துருக்கோன்னு வச்சுங்களேன் என்னோடய ஞானம் எனக்கு சொந்தம் அவ்வளோதான் ஆனால் த விபரீதமாக புரிஞ்சுக்கூடாது சம்பிரதாயத்தையே தப்பாக புரிஞ்சுவிடுவாங்க இந்த நம்முடைய ட்ரெடிஷனையே தப்பாக புரிஞ்சுக்க வச்ச பாபம் நம்ம என்னத்துக்கு நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம் ஜாக்கிரதையாக தர்மத்தை அனுஷ்டித்தே காட்ட வேண்டும் ஆத்மாவாரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா நிதித்யாசிதவியகா மைத்ரேயி எங்கேயோ திரும்பின் இருப்பா ஒல் இருக்கு அதனால் திரும்ப கூப்பிடுவேன் நம்ம வந்து முதல் எப்படி பார்த்து மைத்ரேயி அப்படின்னு ஓஹோ என்ன என்னென்ன ஆத்மாவா அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படி இடையில இடையில் பேரை சொன்னால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் யாருக்குமே பேரை சொல்லி கூப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அதில் மைத்ரேயி ஆத்மனோவா அரே தர்சன மத்திய விஜானே விதித்த தன்னை அறிந்தால் அறிந்ததாகும் ஆத்மானே கின் பகவோ விஜாத்தை சர்வம் விஜாத்தம் பதி கீதையில் பார்க்கணும் எந்த எடுத்து புத்தகத்தை எடுத்து படித்தாலும் ஒரு அறிவுனால எல்லா அறிவும் கிடைத்து விடுகிறதுனே சொல்லுகிறேன் முண்டகோ உபனிஷத்தில் சவுனகர் அங்கிரஸு கிட்ட போய் கேட்குறார் சவுனகோஹவை மகாசாலஹா விதிவதபசன்ன பப்ரச்ச சொல்ற சொல்றார்னா கஸ்மின்னு பகவோ விஜ்ஞாத்தே சர்வமிதம் விஜாத்தம் பவதி எதை அறிந்தால் இவை அனைத்தையும் அறிந்ததாகும் கிருஷ்ணரும் கீதையில் சொல்கிறார் எதை சொன்னாலும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறார் யஜாத்வான் அ புனர்மோகம் எதை அறிஞ்சால் திரும்பவும் பல இடங்களில் கீதையில் இருக்கு பரம் பூஜப் பிரபக்ஷாமி ஜானா நாம் ஜானமுத்தமம் யஜாத்வான் நேகபூயோன்யத்து ஜாத்தவ்யம் எதை அறிந்த பிறகு நீ அறிய வேண்டியது எதுவுமே இருக்காதோ அப்படிதான் தான் கீதையில் இருக்கட்டும் எந்த புஸ்தத்தை எடுத்து பார்த்தாலும் ஆத்ம விஜானேன அதனாலதான் சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் பிரம்மத்தை அறிவதும் ஆத்மாவை அறிவதும் ஒன்றே ஆத்மாவை அறிந்தால்தான் பிரம்மத்தை முழுமையாக அறிந்ததாகும் நம்ம முதல்ல சாதாரணமாக ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்றோம் ஆனால் ஜீவ ஆத்மா பரம ஆத்மா ரெண்டுலையும் என்ன இருக்கு ஒரு சொல்லு ஆத்மான்னு இருக்கு அந்த ஆத்மாவை நீ பண்ணி புரிஞ்சுண்டா ரெண்டும் ஒன்று தானே தெரியும் இல்லை மைத்ரேயி ஆத்மனோவா அரே தர்ஷனேன தர்சனேனா நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் தர்சனம்ங்கிறது வந்து இந்த இடத்துல அபரோக்ஷானம் தர்ஷனம் நாம் அபரோக்ஷானம் இது ஒரு வார்த்தை இதையும் நான் சொல்லிவிடுறேன் நிறைய பேர் வந்து எல்லாம் விடக்கூடாது சொல்ல வேண்டிய விஷயம் சாஸ்திரத்தை படித்தா கிடைக்கிற ஜ்னானம் அபரோ பரோட்ச அப்புறம் நிதித்தியாசனத்தினால கிடைக்கிற ஞானம் அபரோக்ஷானம்னு இப்படி ஒரு வாதம் இருக்கு நீங்கள் ஸ்ரவணத்தினால உங்களுக்கு கிடைக்கிறது என்னது பரோட்ச ஜானம் நிதித்தியாசனத்தினால் கிடைக்கிற ஞானம் என்ன அபரோக்ஷானம் அப்போ நிதித்தியாசனத்தில் கிடைக்கிற ஞானம் வேறு ஸ்ரவணத்தில் கிடைக்கிற ஞானம் வேறு புரியுறது இல்லை ஸ்ரவணத்தில் கிடைக்கிற ஞானம் நிதித்தியாசனத்தில் கிடைக்கிற ஞானம் இதுக்கு இப்படி திருஷ்டாந்தமெல்லாம் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இப்போ கைலாசம் இருக்குது கைலாசம் மானசரோவர் கைலாசங்கிறத பற்றி நமக்கு தெரியும் படிச்சுருக்கோம் எத்தனை பேர் போயிருக்கோன்னு தெரியாது நிறைய பேர் போயிருக்கலை போகலை போனவங்களாம் சொல்கிறாங்க கைலாசங்கிறது எங்கே இருக்குது ஹிமயமலையில் ஒரு ஏதோ ஒரு பகுதியில் இருக்குது கைலாசம் ரொம்ப தூரக்கு இருக்குது ஞாபகம் வெகு தூரத்தில் இருக்குது கைலாசங்கிறது ஒரு இடமா இல்லையா அது கைலாசம் மவுண்ட் கைலாஷ் அப்படி இருந்து கைலாசங்கிறது இடம் கைலாசம் என்பது ஒரு இடம் அந்த இடம் வந்து எங்கே இருக்குது ரொம்ப தூரத்தில் இருக்குது அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஞானம் பரோட்ச ஜியானமா அபரோட்சஞானமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் நம்ம யாரும் நேரில் போய் கைலாசத்தை பார்த்தோமா கண்ணால் பிரத்யமாக பார்த்தோமா வீடியோவில் பார்த்துருக்கோம் ஃபோட்டோவில் பார்த்துருக்கோம் நிறைய பேர் கைலாசத்தை பற்றி வர்ணித்து ஒரு புது படம் வந்துருக்கு பாருங்கள் ஆசம் அங்கே உள்ள வச்சுருக்கோம் கோயிலில் அப்படியே பெருசாக மேலேருந்து எடுத்துருக்காங்க ஹெலிகாப்டர்லேருந்து எடுத்துருப்பாங்க அப்போ வந்து இந்த கைலாசத்தை வந்து எல்லாரும் சொல்கிறதெல்லாம் நமக்கு கேள்விப்படுறோம் இதெல்லாம் என்ன ஜானம் கேள்வி ஜானம் அல்லது வீடியோவை பார்த்துருக்கோம் பிரத்யட்சமாக இப்போ இந்த மைக்கை இப்படி பார்க்குற மாதிரி புஸ்தகத்தை பார்க்குற மாதிரி கைலாசத்தை பார்த்தோமான்னா பார்க்கலை ஏன்னால் அது ரொம்ப தூரக்கு இருக்குது அதனால் அது வந்து பரோட்ச ஜான் கைலாசத்துக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது எல்லா காலமும் போக முடியாது அங்கே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் ஒரு பர்டிகுலர் டயத்தில் தான் போகணும்னு சொல்கிறாங்க யாரோ ஒரு மகாத்மா பன்னெண்டு வருஷம் கைலாசத்துலேயே வாழ்ந்திருக்கார் அவர் பிரணவானந்தான்னு அவரோட பேர் கூட அவர் புஸ்தகமே எழுதியிருக்காங்க பன்னெண்டு வருஷம் கைலாசக் கஷேத்திரத்திலே வாழ்ந்திருக்கார் அவர் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி காலத்தில் அது எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சினா அந்த காலத்துக்கு அங்கே போகணும் அதுக்கு இன்னும் சொல்லுவாங்க ஒரு இந்த கங்கோத்ரி கோ கங்கோத்ரி எல்லாம் இருக்குது கங்கோதிரி பக்கம் இருக்குது அது கங்கோத்ரி வந்து எப்போ கை மே மாதம் போனால் கங்கோத்ரியை பார்க்கலாம் ஆனால் அங்கே ஒருத்தர் ஒரு சுவாமி இருக்கார் நாங்கள் அவரை பார்த்தோம் அந்த சுவாமி என்னென்னா ஒரு அவர் அந்த சுவாமி வந்து ஒரு அவரோட ரூமில் குட்டியாவில் ஒரு ஒரு கதை வச்சுருக்கார் இப்படி கதை வழியாக எட்டி பார்த்தா ஒரு சின்ன கதவு எட்டி பார்த்தா கங்கை கிழ ஓடுறது அவர் சொல்கிறார் நான் வந்து குளிர்காலத்துலையும் நான் இங்கே தான் இருப்பேங்கிறார் குளிர்காலத்தில் எவ்வளோ தெரியுமா இருக்கும் பத்து பதினோரு அடிக்கு இப்போ ஐஸ் ஸ்னோ வந்துவிடும் ரூம் முழுக்க அவர் ரூம் முழுக்க ஸ்னோ மூடிடும் அதுக்குள்ளே அவர் இருக்கேங்கிறார் அவர் அது வேண்டிய ப்ரொவிஷன்லாம் வச்சிட்ருக்காரலாம் அந்த மகாத்மா நல்ல சாஸ்திரம் படிச்சுருக்கார் அவர் என்ன பண்ணுவீங்கன்னா எவ்வளவு பெரிய பனிக்காலமாக இருந்தாலும் நான் வந்து ஒரு குடத்தை உள்ளே போட்டு கங்கைக்குள்ளே போட்டால் தண்ணி கிடைக்கும் தண்ணி மாத்திரம் நான் எடுத்துனுடுவேன் நான் இதுக்குள்ளேயே இருப்பேங்கிறார் நமக்கு மே மாதம் பதினஞ்சாந்தேதி க்ளவுஸை கழட்ட முடியல மே மாதம் பதினஞ்சாந்தேதி போட்ட க்ளவுஸை கழட்டினா க்ளவுஸுக்குள்ளேயே அப்படியே இன்னும் பண்ணுறது தாங்க முடியல எப்படா கீழே போவோம் இருக்கு அவர் என்ன சொல்கிறார் நம்ம வின்டர்லேயே இங்கே இருப்பேன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் அங்கே போகணும் அந்த சமயத்தில் அந்த சுவாமி கூடவே இருக்கணும் இருங்கோங்கிறார் நம்மளை நம்ம அன்னைக்கே கிளம்புறதுக்கு ரெடியாகிட்டுருக்கோம் அவர் இருங்கோ அப்படிங்கிறார் நம்ம எல்லோரும் சேர்ந்தே இருப்போம் பெருப்போம் அப்படிங்கிறார் ரொம்ப மனது விசாலமான மனது அப்போ அந்த அந்த வின்டர் அது ஒரு காலத்தில் அந்த குளிர்காலத்தை பற்றின அறிவு தெரிஞ்சுக்கணும்னா குளிர்காலத்தில் போகணும் ஆ கங்கோத்ரியை ப கங்கோத்ரி ரொம்ப தூரத்தில் இருக்குது கங்கோத்ரியை குளிர்காலத்தில் பார்க்கணும்னா அந்த காலத்தில் போகணும் கங்கோத்ரி குளிர்காலத்தில் எப்படி இருக்கும்னா குளிர்காலத்தில் போகணும் இல்லாட்டி சாதாரணமாக கங்கோத்ரியை பார்க்கணும்னா எந்த மாதம் வேணாலும் போய் பார்க்கலாம் ஆ கங்கோத்ரி தூரத்தில் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது எப்படி இருக்கும்னா அந்த காலத்தில் அங்கே போக வேண்டியிருக்கு அது வந்து இப்போ அவர் இந்த நியூஸ் குளிர்காலத்தை பற்றின ஞானம் எப்படின்னா நம்ம நேரில் பார்த்தோமா கங்கோத்ரிய நேரில் போய் பார்த்துட்டோம் கங்கோத்ரியை நேரில் போய் பார்த்ததுனால அந்த இடம் தெரிஞ்சு போச்சு கங்கோத்ரி குளிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிற ஞானம் பரோட்ச ஜானமா பரோட்ச ஜானமா கங்கோத்ரியை பற்றின ஞானம் இருக்குது கங்கோத்ரி இடத்துக்கே போயிட்டோம் கங்கோத்ரியை பற்றின ஞானம் இப்போ வந்து அபரோக்ஷானம் கங்கோத்ரி குளிர்காலத்தில் எப்படி இருக்குங்கிற ஞானம் இப்போ பரோட்சமா அபரோக்ஷமா பரோட்ச ஜஞானம் இப்போ வந்து காலத்தா தேசத்தா தேசத்தா பரோட்சா காலத்த பரோக்ஷ தேசத்துனால் அது பரோட்சமாக இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அப்புறம் காலத்துனால் அது பரோக்ஷ அப்ப பரோட்சமாக இருக்குது அப்புறம் வந்து தேசத்தை போய் நேரில் பார்த்துட்டோம்னா தேசத்தா பரோக்ஷ அபரோட்ச ஜானம் ஆகிடும் நல்லா பார்த்துட்டோம் அப்புறம் வந்து அந்த குளிர்காலத்துலேயும் பார்த்துட்டோம் ஆனால் காலத்தா அபரோக்ஷம் ஆயிடும் ஆத்மா விஷயத்தில் வந்து ஆத்மா எப்போ இருக்குது எங்கே இருக்கு இப்போ விஷயத்துக்கு வரணும் இல்லையா நம்ம ரொம்ப நேரம் திருஷ்டாந்தம் பேசி ஆத்மா வந்து பரோட்ச ஜானம் அபரோட்ச ஜானம்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் வேறு சொல்லிவிடுறாங்க சர்க்கரையை பற்றி அறிந்திருப்பது பரோட்ச ஜானம் சர்க்கரையை சுவைப்பது அபரோட்ச ஜான் ஆத்மா சர்க்கரையானது புரியுறதா சர்க்கரையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா நான் இப்போ வந்து பிளேனில் போகிறதப்போ ஒரு பழம் பார்த்தேன் அந்த மாதிரி பழமே நம்ம ஊரில் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த பழம் ரொம்ப ரொம்ப ருச்சியாக இருந்தது ரொம்ப அற்புதமான ருச்சியாக இருந்தது அந்த பழம் சாப்பிட்றது அந்த மாதிரி பழம் இந்தியாவில் எங்கேயுமே பார்க்கலை ஆனால் அந்த பழத்தை வந்து அந்த பழத்தை வந்து சாப்பிட்டது வந்து அது வந்து உங்களுக்கு நான் சொல்கிற போது உங்களுக்கு எப்படி இருக்குது அது பழத்தை பற்றி நான் ஞானம் நான் சொல்கிறேன் ஒரு பழம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்ணும் போல இருக்கிறது வேறு விஷயம் அது நான் இப்போ பண்ண முடியாது அந்த பழத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக இருந்தேன் அந்த பழம் அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிற போது அது பரோட்ச ஜானம் அந்த பழம் உங்களுக்கு கிடைச்சா அபரோட்ச இப்போ நான்கிறது பரோட்சமாக அபரோக்ஷமாக நான் து பரோக்மா அரோக்மா அப்படின்னா வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து இதில் சாய்ஸே கிடையாது அப்போ நான்கிறது நான் நான் நான் எப்படிங்கிறத விட்டுடுங்க நான் பரோட்சமா அபரோட்சமா அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் நான் பரோட்சமாக எப்படி இருக்க முடியும் பரோட்சம்னா என்ன தெரியுமோ பரோட்சம்னா அர்த்தம் அபரோக்ஷம்னா நல்லா தெரிஞ்சதுன்னு அர்த்தம் நான் எனக்கு நல்லா தெரிஞ்சவனா தெரியாதவனா என் மனசு எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என் மனசு என்ன பிசாச்சோ எப்போ எந்த ரூமை எடுக்குமோ தெரியாது ஆனால் நான் வந்து எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியுமா தெரியும் நான்கிறது இருக்கேனா இல்லையா நான் என்னுடைய மனசோட சேர்த்து பார்க்காம நான் அப்படிங்கிறது பரோட்சமாக அபரோக்ஷமானு கேட்டால் நான்கிறது அபரோக்ஷம் தான் மாதிரியா நான் வந்து தெரியலை நான்கிறத சுவைக்கணும்னு நான் சொல்ல முடியும் சர்க்கரையை நீங்கள் சொல்லிவிட்டு போங்க சர்க்கரை இருக்குது சர்க்கரையை பற்றின அறிவு பரோட்ச ஜானம் சர்க்கரையை சுவைக்கிறது அபரோட்ச ஜானம் சொல்லிட்டு போங்க ஆனால் ஆத்மா விஷயம் அப்படி இல்லை ஆத்மா வந்து நித்திய அபரோக்ஷம் தான் சாஸ்திரம் சொல்கிறது ஆத்மா நித்திய அபரோக்ஷம் எப்பவும் அபரோக்ஷமாக இருக்குது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க எவர் எவிடெண்ட் அப்படிங்கிறாங்க எவர் எவிடன்ட் ஒன்றும் பண்ண நித்திய அபரோக்ஷம் ஆ நித்திய அபரோக்ஷமான ஆத்மாவை பத்தின ஜானம் பரோக்ஷானமா அபரோக்ஷானமா நித்திய அபரோக்ஷமான ஆத்மாவை பத்தின அறிவுத்தான சாஸ்திரம் கொடுக்கறது நான் யாருன்னு கேட்டால் நீ வந்து உடம்பு இல்லை மனசு இல்லை புத்தி இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிற போது அது வந்து அபரோக்ஷானமா பரோட்ச ஜஞானமா அபரோக்ஷானந்தான் ஆனால் தப்பாக சொல்லிவிடுறாங்க நிறைய பேர் சாஸ்திரத்துலேருந்து படித்து தெரிஞ்சுக்கிறது பரோட்ச ஜானம் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிறது தான் சாட்சாத் காரம் பண்ணுறபோது தான் அது அபரோட்ச ஜானம் நீ மற்ற யாரும் சொல்ல வேண்டாம் சாஸ்திரத்திலேயே நிறைய பேருக்கு அப்படி அபிப்பிராயம் இருக்கு அதனால் ஆப் ஆத்மா பரோட்ச ஜானவாதிகள் அபரோட்ச ஞானவாதிகள்னு பிரிக்க வேண்டியிருக்கு சிரவணம் பரோட்ச ஜானத்தை கொடுக்கறதா அபரோக்ஷானத்தை கொடுக்கறதா எனக்கு சொல்லி கொடுத்த குரு எப்படி சொல்லி கொடுத்தாருனா ஆத்ம அபரோக்ஷானம் சப்ரதிபந்த சப்ரதிபந்தக அபரோக்ஷானம் அப்ரதிபந்தக அபரோக்ஷானம் அப்படிதான் முடியுமே தவிர பரோட்ச ஜானம் அபரோக் ஆத்ம விஷயத்துல சொல்ல முடியாது சப்ரதிபந்தகம் அப்ரதிபந்தகம் புரியுதோ அதாவது தடையோட கூடின அபரோட்ச ஜானம் தடையில்லாத அபரோட்ச ஜானம் தான் ஆத்ம ஜானத்தில் இருக்கே தவிர பரோட்ச ஜஞானம் அபரோட்சஞானன்னு மற்ற விஷயத்தில் சொல்கிறது படுத்தியில் இப்போ சொர்க்கத்தை பற்றி சாஸ்திரம் சொல்கிறது சொர்க்கம் இருக்கிறது அங்கே போனால் தேவலோக்கம் இருக்குது அங்கே வந்து சாப்பாடெல்லாம் ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும் எல்லாருக்குமே தங்கத்தட்டில் தான் சாப்பாடு அங்கே எப்போவுமே சாப்பிட்ற போதே எப்படி ஹோட்டலில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டான்ஸ் பார்த்துட்டே சாப்பிட்லாமோ அங்கேயும் பார்த்துட்டே சாப்பிடலாம் என்னெல்லாமோ சொல்லி வச்சுருக்கு அப்போ என்னென்ன அதை பற்றின ஞானம் என்ன பரோட்ச ஜானமா அபரோட்சஞானமா பரோட்ச ஜானம் அப்பையும் ஆசைப்பட்டு யாகம் சோம யாகம் பண்ணி அங்கே போகணும் அங்கே உட்காந்து தங்கத்தரில் சாப்பிட்றதுக்கு ஆ பரோட்ச ஜானம் வந்து படைஞ்சிருக்காங்க யாகமெல்லாம் பண்ணி அங்கே போனாதான் சொர்க்கத்துக்கு போனாத்தான் அது அபரோட்ச ஞானம் ஆ சொர்க்க விஷயத்தில் பரோட்சம் அபரோட்சம் ஓகே ஆனால் ஆத்மா விஷயத்தில் எப்படி பரோட்சம் அபரோட்சம் நான் அபரோக்ஷமாகத்தான் இருக்கேன் என்னை நான் என என்னை எனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் என்னை எனக்கு நன்றாகவே தெரியும் என் மனசை கூட எனக்கு நன்றாக தெரியாமல் இருக்கும் என்னை எனக்கு தெரியாமல் இருக்க முடியாது அதில் என்னை பற்றி குரு சொல்லி கொடுக்குற போது கூட எனக்கு சரியாக புரியாமல் புரிஞ்சும் புரியாமல் இருக்கே தவிர அது வந்து சப்ரதிபந்தக அபரோக்ஷானந்தான் பரோட்ச ஜானம் கிடையாது ஆத்மா அபரோக்மாக இருப்பதால் ஆத்மாவை பற்றிய ஞானமும் அபரோக்ஷானந்தான் ஆனால் சந்தேகத்தோடும் விபரீதத்தோடும் கூடி இருப்பதால் அது பிரதிபந்தத்தோடு கூடிய அபரோக்ஷானம் அப்புறம் மனநிதித்தியாசனம் பண்ணினா பிரதிபந்தம் இல்லாத அபரோக்ஷானம் ஆஹ் சப்ரதிபந்தக அபரோக்ஷானம் அப்பிரதிபந்தக அபரோக்ஷானமே தவிர ஒரு நாளும் பரோட்ச ஜஞானம் அபரோட்ச ஜஞானம் சொல்லக்கூடாது ஆனால் போனால் போகிறதுன்னு ஒத்துக்கிறோம் சப்ரதிபந்தக அபரோட்ச ஜானத்தை பரோட்ச ஜானம்னு சொன்னால் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப குழப்பத்தை உண்டு பண்ணும் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிறாங்க அப்போ என்ன வேதாந்தம் படிச்சுட்டு கண்ணை முடினு தியானம் பண்ணுறாங்க இன்னும் சுவாமி ஆத்மா புரிஞ்சுடுத்து இன்னும் அனுபவிக்கவே முடியலையே சுவாமி ஆத்மா புரிஞ்சுடுத்து ஸ்பஷ்டமாக புரிஞ்சு போயிடுது ஸ்தூர காரண சரீராக பஞ்சபோஷாதி தத் சன்னு அவஸ்தாத்ரே சாட்சி சச்சிதானந்த ஸ்வரூபசன் எஸ் திஷ்டதி ச ஆத்மா எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த அனுபவம் என்றைக்கு சுவாமி வரும்னா எனக்குத்தான் அனுபவம் நிறைய வருது சொல்லி சொல்லி நமக்குத்தான் அனுபவம் வருது என்ன அனுபவம்னா இதை ஒரு நாளும் நம்மளால் புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற அனுபவம் நமக்கு வந்ததுன்னா இருந்தாலும் விட்டு விடுறோமா என்ன நமக்கு ஒரு குரு சொல்லி நமக்கு புரிஞ்ச மாதிரி மல சில பேருக்கு புரியும்னு நம்பி சொல்லிட்டு இருக்கும் யாருமே ஆத்ம அனுபவத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஆத்ம அனுபவம் எப்பொழுதுமே இருக்குது மற்ற விஷயத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா அங்கெல்லாம் அனு அறிவு போகாது அனுபவம் தேவை இங்கே அப்படி இல்லை அனுபவம் இருக்கிறது அறிவு தான் தேவை அறிவை கொடுப்பது சாஸ்திரம் மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் ூி விபா வோமவா திணாமூர் நம ஓம் பூர்ணமூர் பூர்ணாத் பூர்ணமுதே पूर्णस्य पूर्णमादाय, ओम பூர்ணய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷா ஹரி ओम, شانت شانت شانت ہی,